அனைவருக்கும் வசந்தாமின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளின் அருள் நீலைகளுள் ஒன்றிரண்டை காண்போம் தப்போவனத்தில் குற்றவேல் பணி செய்யும் அன்பர் ஒருவரின் மகளுக்கு திருமணம் சத்குருவுடன் சென்று திருமணத்திற்கு உதவி கேட்டார் எவ்வளவு என்றார் சத்குரு ஐயாயிரம் ரூபாய் வேண்டும் என்றார் அவர் சத்குரு அப்படியா இதோ இந்த தேங்காய் எப்படி இதுதான் சுவாமி தர முடியும் என்றார் ஏமாற்றம் அந்த அன்பரின் முகத்தில் கேட்டது ஐயாயிரம் கிடைத்ததோ ஐம்பது பைசா கூட பெறாதோ ஒரு தேங்காய் நகரப் போனவரை முகத்தில் குறும்பு கொப்பளிக்க சத்குரு கொஞ்சம் இருந்துவிட்டு போகலாம் என்றார் சிறு நிமிடங்களில் இரண்டு பஸ்கள் வந்தன நூற்றுக்கு மேல் அன்பர்கள் வந்தார்கள் சத்குரு அவர்களிடம் ஒரு போட்டி வைக்கிறேன் என்று விளையாட்டாக சொன்னபடியே அன்பரிடம் கொடுத்த தேங்காயை வாங்கி காண்பித்து இதை யாராவது உடைத்தால் சுவாமி அவர்களுக்கு நூறு ரூபாய் தரும் உடைக்க முடியவில்லை என்றால் அவர்கள் நூறு ரூபாயை இந்த தட்டில் போட வேண்டும் என்றார் கூட்டம் சம்மதித்தது தேங்காயை உடைக்க பார்த்து முடியாமல் ஒவ்வொருவராய் தோற்று நூறு ரூபாய் கப்பம் கட்டினார்கள் ஐம்பது பேர் இப்படி தோற்று முடிந்ததும் சத்குரு மகன் கல்யாணத்துக்கு தொகை கேட்டு தேங்காய் வாங்கிய அன்பரை நீ உடைக்க முடியுமா பார் என்றார் அந்த அன்பர் பூ மாதிரி தேங்காயை ஒரு தட்டுத்தட்ட தேங்காய் உடைந்தது ஆஹா நீ ஜெயித்து விட்டாய் எல்லாருடைய பந்தயத்தொகையும் உனக்காகத்தான் எடுத்துக்கொள் என்றார் சத்குரு அவர் அந்த பணத்தை எண்ணி பார்க்கிறார் அன்பர் மகள் கல்யாணத்துக்கு அவர் கேட்ட அதே ஐயாயிரம் அதில் இருக்கிறது இதுபோல் மற்றொரு முறை சத்குரு தன்னிடம் ஒரு பெண்ணின் ஜாதகத்தை காண்பித்து கிரக கோளாறு பற்றி சொல்லிக் கொண்டிருந்த ஜோசியரிடம் ஒரு கேள்வி கேட்டார் அதை கேட்டு ஜோசியர் பதில் கிடைக்காமல் திகைத்து போனார் நாமும் தான் ஒன்பது கிரகம் பற்றி சொல்கிறீர்களே பத்தாவது கிரகம் ரொம்ப பெரிய கிரகம் ஒன்று இருக்குது அது தெரியுமோ என்று கேட்டார் பத்தாவது கிரகம் தெரியுமோ இப்படி சத்குரு கேட்டது குறும்புத்தனமான துணி துனியில்தான் என்பதை ஜோசியர் புரிந்து கொண்டார் இதை விளக்கும் முன்பாக ஒரு சிறு முன்னோட்டம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் தள்ளி போய்க் கொண்டே வந்தது மிகுந்த இறைபக்தி கொண்ட பெற்றோர்கள் தங்கள் ஒரே பெண் மணக்கோரமே காணாமல் முதிர் கன்னியாகி உதிர்ந்து விடுவாளோ என கலங்கி பிறகு குருநாதரை சரணடைந்தார்கள் பெண்ணின் தந்தை சத்குருவுடன் சொல்லி புலம்புகிறார் என் பெண் ஜாதகத்தில் குரு பலமாக இல்லையாம் அதனால் திருமணம் ஆகவே ஆகாதாம் சத்குருவே என்னதான் செய்வேன் சத்குரு இழகி போய் சொன்னார் நிறுத்தும் தேம்பலே குரு பலமாக இல்லை ஆனால் என்ன ஒரு பலமான குரு இருக்கிறார் உமக்கு எழுந்திரும் மூன்றாம் மாதத்தில் திருமணம் மகளுக்கு அந்த தந்தை நெகிழ்ந்து மகிழ்ந்து என்னவோ ஆனார் ஜாதக கட்டம் சாதக கட்டமாக இல்லை பாதகம்தான் என்று பயமுறுத்த விட்ட ஜோசியரிடம் வேகமாய் போனார் ஓய் என் குருநாதர் வாக்கு தந்துவிட்டார் என் மகளுக்கு கல்யாணம் நிச்சயம் மூணு மாதத்தில் உன் ஜோசிய ஞானத்தை தூர தள்ளி வையும் என்று சவால் விட்டுவிட்டார் ஆழ்ந்த அறிவுள்ள அந்த ஜோசிய சும்மா விடுவாரா சிலுப்பி கொண்டார் அந்த பெண்ணின் ஜாதகத்தை அக்குவேராய் ஆணுவேராய் சுழற்றி மறுபரிசீலனை செய்தார் இல்லையே நடக்கவே முடியாது கிரகங்கள் ஒன்பதும் கிருக்கு பிடித்து அலையும் இந்த ஜாதக காரிக்கு போய் எப்படி கல்யாணமாகும் என்று சொன்னார் சத்குருவை கேட்டுவிட்டுதான் வருவோமே என்று தப்போவனத்தில் வந்து கேட்டபோது பதிலுக்கு சத்குரு கேட்ட கேள்வி அந்த கிரகம் பத்தாவது கிரகம் கண்ணுக்கு தெரியாது கட்டத்தில் கிடையாது மனசுக்கு மட்டும் தெரியும் கிரகம் என்று சஸ்பென்ஸ் கொடுத்த சத்குரு அந்த கிரகம் அனு கிரகம் என்று கண்களில் காரூண்யம் பிரகாசிக்கு சொன்ன போது ஜோசியருக்கு புல்லரித்து விட்டது சத்குரு கணித்தபடி அந்த பெண் நல்ல இடத்தில் வாழ்க்கைப்பட்டு அமோகமாக வாழ்ந்தார் சத்குரு தன் ஸ்தூல தேகத்தை விட்டு சூட்ச்ம தேகத்தில் வியாபித்து அதிர்ஷ்டானத்துக்குள் எழுந்தருடைய சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் காஞ்சி மடத்தில் பரமாச்சாரியாலை தரிக்கு சென்ற தப்போவன பக்தி ஒரு மூத்த பெண்மணி சத்குரு தான் எங்களை விட்டு விட்டு போய்விட்டார் என்று அழுது விம்மி நின்றாராம் பரமாச்சாரியால் அந்த அம்மணியை பக்கத்தில் அழைத்து கேட்டார் என்னம்மா சொன்னே அந்த அம்மாள் கேவிக்கொண்டே ஞானானந்த சத்குரு எங்களை விட்டு விட்டு போயிட்டார்னு சொன்னேன் சுவாமி என்றார் நடமாடும் தெய்வமான பரமாச்சாரியால் கருணை பிரகாசம் விழிகளை படபடக்க சொன்னாராம் தப்போவனம் பெரியவா எங்கே அம்மா போயிட்டார் அவர் திருக்கோவிலூர் அதிர்ஷ்டானத்திலே தானே இருக்கிறார் இருப்பார் ஆம் திருக்கோவிலூர் தப்போவனத்தில் ஞானானந்த சத்குரு இருக்கிறார் சரண் என வந்தவரை கைத்தூக்கி விடுகிறார் சத்குரு திருக்கோவிலூர் தப்போவனத்தில் சூட்சம ரூபியாய் மகாபூரணராய் எழுந்தருளி இருக்கிறார் நாம் அவரை நினைப்பது கூட அவருக்கு கேட்டு விடுகிறது இதை உணரத்தான் முடியும் உரைத்தல் எளிதல்ல திருக்கோவில் ஒரு மண்டப சுவரில் காதுகளை வைத்து கேட்டால் சத்குருவின் எளிதான ஒருவரி உபதேசம் இன்னும் கேட்கிறது சர்வ சத்குரு ஞானானந்தர் அருளிய அந்த உபதேசம் என்ன மகிழ்வித்து மகிழ் இதுதான் அந்த ஒற்றை உபதேசம் நாமும் அந்த உபதேசத்தடியே வாழ்ந்து அவருடைய திருவருளை பெறுவோம் சத்குரு ஞானானந்த சுவாமிகளின் திருவடிகளை திருவடிகளே போற்றி போற்றி இத்தனை நாள் இந்த பதிவுகளை கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் சத்குருவின் திருவருள் கிட்டுவதாக இந்த புத்தகங்களை எழுதிய ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் மற்றும் ஞானானந்தம் அந்த இரண்டு புத்தகங்களை எழுதிய ஆசிரிய பெருமக்களுக்கும் அதை வெளியிட்ட பதிவகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்